வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று செப்டம்பர் 13 இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாம் ஆண்டு மைக்கேல் ஆஞ்சலோ புகழ்பெற்ற டேவிட் என்ற சிலையை உருவாக்கும் பணிகளை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு நியூயார்க் நகரம் ஐக்கிய அமெரிக்காவின் தற்காலிக தலைநகராக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்காம் ஆண்டு பிரிட்டிஷ் படிகள் பால்டிமோரை கைப்பற்றத் தவறின இந்த சண்டையின் போது ஃப்ரான்சிஸ் ஸ்காட் கி என்பவர் டிஃபென்ஸ் ஆஃப் ஃபார்ட் மைக் ஹென்ரி என்ற கவிதையை எழுதினார் பின்னாலில் இந்த கவிதையானது இசையமைக்கப்பட்டு அமெரிக்காவின் தேசிய கீதமாக உருவாக்கப்பட்டது 1847 எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு அமெரிக்க படையினர் மெக்சிகோ நகரை கைப்பற்றினர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஹனிபல் புகைப்படச் சுருளை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்பெயினில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் மிகுவேல் பிரிம்மோ ட்ரிவேரா என்பவர் ஆட்சியை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஷியாங்காய் ஷேக் என்பவர் சீன குடியரசின் அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய படைகள் ஹைதராபாத்தை இந்திய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை இத்தாலி ஃபின்லாந்து ஐஸ்லாந்து ஜோர்டான் ஆகிய நாடுகள் ஐநாவில் அங்கத்துவம் பெற சோவியத் ஒன்றியம் தடை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அல்பேனியா வார்சா ஒப்பந்தத்திலிருந்து விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நியூயார்க்கில் சிறை கைதிகளின் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கையில் நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நிறவறிக்கு எதிரான மாபெரும் போராட்டம் டெஸ்மன் டூ தலைமையில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நார்வேயில் இடம்பெற்ற இரகசிய தொடர் பேச்சுவார்த்தைகளை அடுத்து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 ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மு நல்லதம்பி ஈழத்து தமிழறிஞர் புலவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கதிரவேலு சிற்றம்பலம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோசிமணி தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் கே இலங்கை இசைக்கலைஞர் இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி தர்மகுல சிங்கம் ஈழத்து எழுத்தாளர் இதழாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கார்த்திக் தென்னிந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நல்லாரி கிரண்குமார் ரெட்டி ஆந்திராவின் பதினாறாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷேன் வான் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தோமா முல்லர் ஜெர்மன் கால்பந்து வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜத்தீந்திரநாத் தாஸ் இந்திய செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு யோகானஸ் பிரான்ஸ் ஆர்ட்மேன் ஜெர்மன் இயற்பியலாளர் வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முனிகொண்டான் வெங்கட்ராம ஐயர் கர்நாடக இசை பாடகர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரங்க முருகையன்